எெருமான் பல அவதாரங்களை எடுத்தும் நிறைவேற்ற முடியாதவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக அவதரிக்க செய்தார் பிரபந்தங்கள் ஆகிய அமிர்த சாரத்தை நம் போன்றவர்களுக்கு ஊட்டி விடுவதற்காக ஆச்சாரியர்களையும் மகனியர்களையும் அவதரிக்க செய்து இந்த இருள் தருமான் நம்மை மீட்டு அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்து பூர்ணாமிரதமான அந்த எம்பெருமானை என்று அனுபவித்து அவனுக்கு ஒழுங்கில் காலமெல்லாம் அடிமை செய்வதற்காகவே பிரயத்தனப்படுகிறான் நம்முடைய இலக்கும் அந்த அமிர்தமயனான எம்பெருமானின் திருவடிகளே நாம் யாரும் அமிர்தத்தை சாப்பிட்டது இல்லை சாப்பிட்டவர்கள் நம்மிடம் வந்து அமிர்தம் இப்படிப்பட்டது என்று சொன்னதும் இல்லை ஆனாலும் எம்பெருமானை பற்றி நினைத்த உடனேயே அந்த அனுபவத்தையும் அந்த ருச்சியையும் பெற்றுவிடுகிறோம் எம்பெருமானின் ரூபம் அமிர்தம் அமிர்தம் அவனது திவ்ய சேட்டிதங்களும் திரு கல்யாண குணங்களும் அமிர்தம் அவனது அதிகார்களின் சமூகமும் அமிர்தம் உப்புச்சார் கலக்காத அமிர்தம் அழ்வார் சாதிக்கிறார் அமுதிலும் ஆற்ற இனியன் சொல்ற ஏன் எம்பெருமான் நமக்கு இனியன்னா நாம் திருமகளார் அருள் பெற்று பொன் உலகில் பொழிவதற்காக ஆறும் அவனே அவனது இன்னொரு உபாயம் உபேயம் சொல்றான் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோட விபூதியில பரமபதம் முக்கால் பங்கு அதான் திரிபாதியா மிருதம் திவின்னு புருஷ சொல்றது அப்படிப்பட்ட அந்த பரமபதத்திற்கும் பெருமான் இருந்தாலும் கலக்க விடாமல் தடுக்கும் அணையாக இருக்கோபனுஷர் அமிர்த சேஷ சேதுகுங்கிறது அப்படிப்பட்டவன் அமிர்தத்வாம் அஷ்ணுதே அதாவது ஒரு வஸ்து இருக்குன்னா அது அடையக்கூடிய அமிர்தம் இருந்ததுன்னா அது அடையக்கூடிய வஸ்து இருந்தாகணும் இல்லையா நமக்கு எம்பெருமான் தான் நமக்கு மோட்சம் கொடுக்க போறவன் சாட்சார் ஸ்ரீமன் நாராயணனே அதனால அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பதே நம்முடைய இலக்கு அதும் பல மத உபபத்தேகே அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பற்றுவதற்காக நாம் இந்த அமிர்த அமுதினில் வரும் பெண்ணமுதின் துணை கொண்டு எம்பெருமானின் திருவடியே பற்றாக கொண்டு பரமபதத்தை முக்தனுக்கு சமானமாக ஆகிறான் என்று வேதங்கள்லாம் யோசிக்கிறது அமிரது அப்படிப்பட்ட எல்லாரும் நித்திய நிரவாதிகமாக அனுபவிப்பது நமக்கு தேனும் பாலும் கண்ணும் அமுதமாக நமக்கு பிராப்தமாகிறது அவர்களது அனுபவத்தில் மூன்று விதமான அமுதங்களை அடியேன் என்று விண்ணப்பிக்க உள்ளேன் முதலில் திருக்குடந்தை எம்பெருமானை நம்மாழ்வார் ஆறா அமுதே என்று உடல் உருகி நீராய் அலைந்து கரைந்து அனுபவிக்கிறார் ஆற்றாமை அவருக்கு எம்பெருவான திருவடிகளில் சரண் புக்கிறார் அடுத்து திருமங்கை ஆழ்வார் திருமண்தாண்டகத்தில் முளைக்கதிரை குருங்குடியில் முகிலை என்ற பாசுரத்தில் அளப்பரிய ஆரமுதே அப்படின்னு அனுபவிக்கிறார் எம்பெருவானோட திருக்கல்யாண குணங்களும் அவனுடைய ரூபங்களும் சொரூபமும் எல்லையற்றவை அளவிட முடியாதவை அதனால அந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கச்சே ஆறாதமாக இருந்திருக்கிறது அதப்பரிய ஆறமுதேன் மூன்றாவதாக நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுக்கு எப்பவும் அந்தரங்கமா இருக்கக்கூடியது எம்பெருமானை விட்டு பிரியாமல் எம்பெருமானோட சம்சிலேஷத்திலேயே இருக்கக்கூடிய பாஞ்ச ஜன்யத்துக்கிட்ட பேசச்ச உலகளம்தான் வாயமுதம் அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் இவர்களது மூன்று விதமான அமுதங்களை மந்த மதி பெற்ற அடியேன் விண்ணப்பிக்கிறேன் பயனன்றாகிலும் பாங்கல்ல ராயிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் இப்போ ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு ஒரு வஸ்துவ கண்ணால பாக்குறோம் இல்ல காதால் கேட்கிறோம் இல்ல அனுபவிக்கிறோம் அப்போ அதை பத்தி நம்ம சொல்லுவோம் இந்த வஸ்து இப்படிப்பட்டது இப்படி இருந்ததுன்னு நம்ம சொல்றோம் ஒருத்தருக்கு அப்படி சொன்னாதான் அந்த வஸ்து எப்படிப்பட்டது தெரியும் அத போலவே நம்ம ஆழ்வார் ஆழ்வாருக்கு எப்படி காட்சி கொடுத்திருந்தா இவர் ஆரா அமுதேன்னு எடுத்த உடனே முதல் வார்த்தையிலேயே சொல்லி இருக்கணும் அப்ப பல பல வழியில பல விதமா ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்திருக்கலாம் இது அத்தியந்தமா எம்பெருமானுக்கும் மட்டுமே நடந்த நிகழ்ச்சி ஆனா பூர்வாச்சாரியால் நமக்கு சில விஷயங்கள் தெரிந்து காட்சி கொடுத்து இருந்திருந்தால் இவருக்கு ஆறாவது இப்படி சொல்லியிருக்கலாமோன்ற அடியேன் சிற்றறிவுக்கு எட்டின வரை ஏதாவது ஒன்று இரண்டு விண்ணப்பிக்க உள்ளேன் பிழை இருந்தால் பொறுத்துக் கொள்ளவும் ஆறாமுதே நெடும் சிரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை கோலம் திகழக்கிடந்த திகழ கிடந்த கண்டேன் யமானே சீர சென்னல் கவறி வீசும் செழுநீர் திருக்குடந்தை கோணம் திகழக்கிடந்தாய் கண்டேன் ால அவரால் மீண்டு வர முடியாததனால ஆறாவது சொன்னாரோ அப்படின்னு நமக்கு தோன்றது பல வழியில பல பல வகையில அவருக்கு காட்சி கொடுத்துருக்கலாம் அதனால தான் கண்டேன் எம்மானேங்கிற இந்த எம்பெருமான் திருக்குடந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா நல்ல ஜல இருக்கக்கூடிய இடத்துல நெற்கதிர்கள் எல்லாம் சோழ நாடு இல்லையா நெற்கதிர்கள் எல்லாம் சாவரம் வீச்சுற மாதிரி இருந்ததுதான் அதாவது சித்து அச்சித்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் எம்பெருமான் அதனால எல்லாமே எம்பெருமான் கைங்கறி பண்ணணும் அதனால இந்த நெற்கதிர்கள்லாம் நம்மளும் ஒரு நம்மளே படைச்சா இந்த எம்பெருமானுக்கு நம்மளும் ஒரு கைங்கறியம் பண்ணலாமே அப்படின்ட்டு அதால முடிஞ்சது எல்லாத்துக்கும் அந்தியாமையா இருக்கக்கூடிய நெம்பெருமான் சாவர வீசற மாதிரி நெற்கதிர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த எம்பெருமான் கண் வளர்ந்து அருளுகிறான் அப்படிங்கிறார் ஆழ்வர் இந்த எம்பெருமான போய் சேவிச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா தாபத்தையத்தெல்லாம் போக்கக்கூடிய திருமேணி நமக்கு நம்மளோட வாழ்க்கையில தாவத்தையும் போயிடுச்சனாலே நம்ம எம்பருமான நெருங்கிட்டோம் தான் அர்த்தம் மணவாள மாமணிகள் எதிராஜ விம்சதியில எம்பருமான கிட்டக்க பிரார்த்திக்கிறார் தாபத்திரயங்கள்லாம் போகணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் தாபத்ரயி ஜனித துக்க நிபாதினோ தேகஸ்தி ஏ தசிய காரணமகோ மம பாபமே தத்வமேவஹரம் என்னோட தாபத்திரத்தான் போக்கணுமேட்டு பிரார்த்திக்கிறார் அப்படி இந்த எம்புரமான பண்ணவே வேண்டாம் எம்புருமான உடனேயே நம்மளோட தாபத்திரையங்கள்லாம் போயெடுத்துன்னா நமக்கு மனசு வருமா நம்ம இந்த வாழ்க்கையில நல்ல சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம் சுகத்தை அனுபவிக்கிறோம் நமக்கு எந்த கஷ்டமுமே சரல எம்பெருமான் கொடுக்கல அவ்வளவு சுகமா அனுபவிக்கிறோம் நமக்கு இந்த அனுபவம் தெரியாது ரொம்ப கட்டப்பட்டு அவ உறவினர்கள் அனுப்பிரகம் பண்றான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல இருக்கிறதுக்கு இடம் இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் எங்கே எவ்வளவு பேர் இருக்கா அவ் இந்த எம்பெருமான் கட்ட நிக்கச்சே தான் அந்த எம்பெருமான் அபயம் அப்படின்னு கை காட்டுறான் இல்லையா அப்பதான் அவளுக்கு அந்த உணர்வு பரிபூர்ணமா தெரியும் நம்மள மாதிரி இருக்கிறவள விட கஷ்டப்படுறவாளை போய் பகவான் கிட்ட நிக்கச்சேதான் பகவான் பேசினான் என்ன பேசினான்றத அவ ரொம்ப உணர்வா நம்மள விட ஜாஸ்தி அவளுக்கு நிறைய புரியும் அத போல தாபத்திரயத்தெல்லாம் போக்கக்கூடிய திருமேனி பிரேமத்தினால நம்மள கிருதயத்தெல்லாம் எம்பெருமான் கட்டி போட்டுடுறானா பிரேமத்தை கட்டி போட்டுட்டு நம்மள இந்திரியங்கள்லாம் இருக்கு இந்தியங்களுக்கு எல்லாம் விடாயை தீர்க்கக்கூடிய திருமணி எம்பெருமானது எப்படின்னா புறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறார் வரதன் எப்படி இருக்கான்னா புறத்தாழ்வான் சாதிக்கிறார் விவிசிய விஸ்வேந்திரிய தர்ஷ கர்ஷணீகிங்கிறார் அங்க போய் நின்னாலே அத்தனை சகல இந்திரியங்களுக்கும் விடாயை திருப்பான எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் எவனா அந்த பெருமான பாக்கச்சேவே நமக்கு நம்மள மறந்துடுறோம் அந்த ஒரு கஷணத்துல நம்ம வந்து நம்ம மறந்துரும் அப்படிப்பட்ட ஒரு திருமேணி இல்லையா கைவண்ணம் தாமரை கை வண்ணம் தாமரை வாய்க்கமலோ போலும் கண்ணினையோ அரவில் அடியும் யாருக்குதான் சந்தோஷமா இருக்காது அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கிற திருவாபரணங்கள் நகர்ற மாதிரி சொல்றாரோ அப்படின்னு தோணுவான் அத மாதிரி கண்ணை அப்படியே இருக்குமா எம்பெருமான சிரிக்கிற மாதிரி இருக்குமா இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் இருக்கு அழகர் நேற்று இறங்கியிருக்க அழகர் அப்படிதான் இருந்தாராம் அப்படின்ட்டு இங்கிதம் நிமிஷம் ரம்யம் அத் பிரியங்கரம் சுந்தரபாக சொல்றார் அப்படி இருந்தா அழகர் கெட்டக போனா அப்படி கண்ணை சிமிட்டினாராம் அவருக்கு திருமேனியெல்லாம் இப்படி இப்படி இப்படி ஆட்டினாராம் இவருக்கு அப்படியே ரம்யமா இருந்து விட்டான் அத்தமா இருந்து விட்டான் அதி பிரியங்கரமா இருந்துடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு திருவேணி நமக்கு எம்பருமா நமக்கு காட்டி குடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆழ்வாருக்கு ஆறாவதமா இருக்குமா இருக்காதா அந்த ஆழ்வார் ஆட்டோ யாராட்டும் அந்த எபெருமான்னு கழிவுதோ ஒரு காதல் உட்காருக்கு உண்டோ கண்கள் தூஞ்சுதல் காண்பதற்கு முன்பும் உறக்கம் இல்லை கண்டால் சதாபட்சி ஆகையாலே உறக்கம் இல்லை அப்படிதான் நம்ம திருக்கணும் தோணுமே தவிர பராங்குசனாகி சொல்றா எம்பெருமான் வரலையே விட்டுட்டு போயிட்டானே முகத்தை காட்டிட்டு போட்டானே திருப்பி வரலையாவோ எப்ப வருவான் தெரியலையே அந்த எம்பெருமான் வரக்கூடிய ஒவ்வொரு கணமும் ஒரு யுகம் போல இருந்துதான் ஆழ்வார் சாதிக்கிறார் நம்ம நாயகி பாவத்துல சாதிக்கிறார் கோயும் பொழுதின்றி ஊழியாய் நீண்டதால் தான் அப்படி ஊழிகால மாதிரி இருந்தது ஏன்னா அதே விஷயம் பாகவதத்துல கோபிமார்களுக்குலாம் இருந்தது கண்ணன் விட்டுட்டு போயிட்டான் கோபிமார்களும் அழறா கதர்றா நடாது இப்படி விட்டு போயிட்டானே இப்படி விட்டுட்டு போயிட்டானே திருப்பி நம்ம கண்ணன் வந்து எப்படி கூப்பிடுவான்ன்றத கதறா